வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் ஓடியும் அப்ப அந்த திரவியத்தை தேடுறதுக்கு திரைக்கடல் ஓடியும் கூட தேடலாம் தவறில்ல பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கலாம் ஆனால் அதே மூத்தோர் இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க பொருள் சேர்க்கும் பொழுது தவறான வழியில பொருள் சேர்க்கக்கூடாது தவறான வழியிலன்னா என்ன அப்படின்னா உதாரணத்திற்கு நம்ம இந்தியாவில புறையோடி போய் கிடைக்கிற கையூட்டு லஞ்சம் இல்லையா அந்த மாதிரியான தவறான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி நீதிக்கு எதிரான விஷயங்களுக்காக நம்ம செல்லக்கூடாது அதன் வழியாக பொருள் ஈட்டக்கூடாதுன்னு சொல்ல வராங்க அவ்வாறு ஈட்டும் பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் அந்த பொருள் நிலைக்காமல் போய்விடும் ஆகியனால தவறான வழியில எந்த காலத்திலையும் பொருள் சேர்க்கிறத நம்ம நினைச்சே பார்க்க கூடாது அவ்வாறு சரியான வழியில சேர்க்கப்பட்ட பொருளை கூட எவ்வாறு செலவிடணும் அப்படின்னா பகிர்ந்து உண்ணணும் நம் குடும்பத்தாரோடும் சுற்றத்தாரோடும் பகிர்ந்துக்கணும் அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பொருள் சேர்த்ததனுடைய வாழ்வு சிறக்கும் வாழ்க்கையில் ஒழுங்கு என்பது சிறப்பாக இருக்கும் அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமையணும் அவ்வாறு அமைஞ்சதுனால்தான் நம்முடைய வாழ்வு முழுமையடையும் அவ்வாறு முழுமையடைய கூடிய ஒரு வாழ்க்கைக்காகத்தானே நாம இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆகையினாலே நிச்சயம் தவறான வழியில பொருள் சேர்க்கிறத நம்ம தவிர்க்கணும் இதைத்தான் வண்டுவர் சொல்லும் பொழுது பழிக்கு அஞ்சு பொருள் சேர்க்கணும்னு சொல்றார் பழிக்கு அஞ்சு அப்படின்னா நம்ம பொருள் சேர்ப்பதன் வழியாக நம் மீது எந்த விதமான பழியும் ஏற்பட்டு விடக்கூடாது பழி ஏற்பட்டு விடக்கூடாது என்றால் நாம் சரியாக செயல்பட வேண்டும் அர்த்தம் அவ்வாறு பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை செலவிடும் பொழுது குடும்பத்தாரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் அவ்வாறு பகிர்ந்துண்ணும் பொழுது வாழ்வில் ஒழுங்கு என்பது என் நாற்பத்தி நான்கு பழிக்கஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எண்ணியும் இல் மீண்டும் குரல் பழிக்கஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாறும் இல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி